பயிரை மேயும் வேலிகள் இந்தியாவில் கூட்டாட்சி ஒரு அலசல் அனுஸ்ரீ அந்நிய நுகத்தடியிலிருந்து விடுப்பட்டு தனக்கென ஒரு அரசியல் அமைப்பை இந்தியா உருவாக்க முனைந்த போது உடைத்து நொறுக்க முடியாத மாநிலங்களை கொண்ட உடைத்து நொறுக்கவியலாத கூட்டமைப்பு என்ற கொள்கையை ஏற்று செயல்படும் அமெரிக்க அரசியல் அமைப்புக்கு முற்றிலும் மாறான வகையில் உடைத்து நொறுக்கக்கூடிய மாநிலங்களை கொண்ட உடைத்து நொறுக்கவியலாத கூட்டமைப்பு என்ற அம்சத்தை அடிப்படையாக கொண்டு நமது அரசியல் சாசன நிபுணர்கள் அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கினர் தேச பிரிவினையைத் தொடர்ந்து அப்போது மக்களிடையே நிலவிய கடுமையான மன வகுப்புவாத சக்திகளின் அச்சுறுத்தல்கள் பிரிவினைவாத போக்குகள் ஆகியவற்றின் பின்னணியிலேயே நாட்டின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் பாதுகாக்கும் வலிமை மிக்கதொரு மத்திய அரசின் தேவையை அவர்கள் வலியுறுத்தினர் இந்த பின்னணியிலேயே துணை கூட்டாட்சி கொண்ட முழுமையானதொரு அரசாக பெயரளவிலான கூட்டாட்சி என்ற வித்தியாசமான ஒரு அரசாக இந்தியா வழங்குகிறது என பேராசிரியர் கே வியர் தனது கூட்டாட்சி அரசு என்ற நூலில் சுட்டிக்காட்டியிருந்தார் அதே போன்று வலுவானதொரு மத்திய அரசை உருவாக்கிய அதே நேரத்தில் பலவீனமான மாநில அரசுகளை உருவாக்காமல் ஒத்துழைப்பு நிரம்பிய கூட்டாட்சிக்கான ஒரு உதாரணமாக இந்தியாவின் கூட்டாட்சி அமைப்பு வழங்குகிறது என இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் என்னும் மிக சிறந்த நூலை எழுதியுள்ள அரசியல் நிபுணரான கிரான்வெல் ஆஸ்டின் கருத்து தெரிவிக்கிறார் கடந்த எழுபது ஆண்டுகளில் இந்திய கூட்டாட்சி அமைப்பு பல்வேறு கட்டங்களை சந்தித்துள்ளது கூட்டணி அரசியல் கட்சி அமைப்பினை கூட்ட அமைப்பாக மாற்றுவது நீதித்துறையின் தலையீடுகள் வலுவான மாநில தலைவர்கள் உருவாவது போன்ற புதுமையான ஜனநாயகப்பூர்வமான போக்குகளுடன் அது தன்னை வளர்த்துக்கொண்டுள்ளது இந்த பின்னணியில்தான் டெல்லி மாநில அரசுக்கும் அதன் துணைநிலை ஆளுநருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் நாட்டின் கூட்டாட்சிக்கான கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள விரிசல்களை அம்பலப்படுத்தியது இதுகுறித்து டெல்லி மாநில அரசு எதிர் மத்திய அரசு என்ற வழக்கில் ஐந்து நீதிபதிகள் அடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வு ஜூலை நான்காம் தேதியன்று அளித்த தீர்ப்பில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அரசின் உண்மையான நிர்வாகிகள் என்றும் டெல்லியை பொறுத்தவரை நிலம் காவல்துறை பொது ஒழுங்கு ஆகிய விஷயங்களை தவிர்த்து மற்ற விஷயங்களில் இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு உதவி ஆலோசனை வழங்குவதற்கு மட்டுமே துணைநிலை ஆளுநர் கடமைப்பட்டவர் என மிக தெளிவாக கருத்து தெரிவித்துள்ளது பிரிட்டிஷ் காலனி நிர்வாகத்திலிருந்து நாம் பெற்ற பரிசான இந்த ஆளுநர் என்ற பதவி குறித்த பிரச்சினைகளை உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு மீண்டும் வெளிக்கொண்டு வந்துள்ளது அரசியல் சட்டத்தின் உயிரோட்டமான நம்பிக்கை நெறிமுறை ஆகியவற்றின் அடிப்படையில் வரையறுக்கப்பட்டதோர் அளவில் மட்டுமே ஆளுநர் என்பவர் ஒரு நிர்வாகி என சட்டம் வரையறுக்கிறது எனவும் இந்த தீர்ப்பு விளக்கமளித்துள்ளது சுதந்திர இந்தியாவில் ஆளுநரின் தகுதி பற்றிய விவாதங்களில் இந்திய அரசியல் நிர்ணய சபை ஈடுபட்ட போது ஆளுநர் என்பவர் பெயரளவிற்கானவர் மட்டுமே என்பதை இந்த மன்ற உறுப்பினர்கள் பலரும் எடுத்துக் கூறினர் அவ்வாறெனில் மத்திய நியமிக்கப்படும் அந்த ஆளுநர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் மாநில அரசுகளுடன் எவ்வாறு ஒத்துழைப்பார்கள் என்ற கேள்வியை ஒரிஸா மாநிலத்தைச் சேர்ந்த உறுப்பினரான பிஸ்வநாத் தாஸ் கேள்வி எழுப்பினார் அதேபோன்று ஆளுநர் என்பவர் கடந்து போகக்கூடிய ஒருவராக இருக்கும் நிலையில் அரசு நிர்வாகத்தின் ஒவ்வொரு நடவடிக்கையையும் ஆளுநரின் பெயரால் செய்ய வேண்டும் என்று கூறுவது சரியானதல்ல உண்மையானதும் அல்ல என மற்றொரு உறுப்பினரான கே ஷா கூறினார் இவ்வாறு நியமிக்கப்பட்ட ஆளுநரிடம் அரசியல் அமைப்பு சட்டம் அவருக்கு அளித்துள்ள கடமைகளை நிறைவேற்ற போதிய அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும் என்றும் நியமிக்கப்பட்ட மாநிலத்தின் தலைமை பொறுப்பை அவர் வகிப்பார் என்றும் ஜவஹர்லால் நேரு கே முன்ஷி பி எஸ் ஆகியோர் வாதிட்டனர் அரசியல் நிர்ணய சபையில் எழுந்த இந்த விவாதங்களுக்கு முன்பாகவே இந்த விஷயங்களை சரியான கண்ணோட்டத்தில் பார்க்க முடியும் என்கிற வகையில் அவர்கள் எந்த பக்கத்தையும் சாராமல் விலகி நின்று பார்க்க முடியும் என்றும் இதன் மூலம் தனது அமைச்சரவை தவறிழைப்பதை தடுக்க முடியும் என்றும் இதன் மூலம் அரசின் கொள்கைகளில் அவர்களால் செல்வாக்கு செலுத்த முடியும் என்றும் கீழ்மட்ட அமைப்புகளுக்கு அதிகாரங்களை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்ற கொள்கையின் தீவிர ஆதரவாளராக இருந்த மகாத்மா காந்தி ஆயிரத்தி டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதிய ஹரிஜன் இதழில் எழுதினார் மாநில சட்டமன்றம் நிர்வாகம் நிதி நீதி போன்ற துறைகளில் ஆளுநர்களுக்கு பரவலாக இருந்த அதிகாரங்களிலேயே அவர்கள் தங்கள் விருப்பத்திற்கேற்ப செயல்படுவதற்கான அதிகாரம் என்பதே நாடு விடுதலை பெற்ற நாளிலிருந்தே மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கும் இடையிலான விவாத களமாக அமைந்திருந்தது இவற்றில் மிகுந்த சர்ச்சைக்கு இடமானவையாக விளங்குபவை அரசியல் அமைப்புச் சட்டத்தின் நூற்றி அறுபத்தி நான்காவது பிரிவின் கீழ் முதலமைச்சரை நியமிப்பது நூற்றி எழுபத்தி நான்காவது பிரிவின் கீழ் சட்டமன்றத்தை கூட்டுவது தள்ளி வைப்பது மற்றும் அதை கலைப்பதற்கான உரிமை அரசியல் அமைப்பு சட்ட ரீதியான அமைப்புகள் செயல்பட இயலாத நிலை ஏற்படுமானால் முன்னூற்றி பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டுவர பரிந்துரைக்கும் உரிமை ஆகியவை ஆகும் நாடு விடுதலை பெற்ற பிறகு முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் கேரளாவில் இஎம்எஸ் நம்பூதிரிபாட் தலைமையிலான அரசை இந்த முன்னூற்றி ஐம்பத்தி பிரிவை பயன்படுத்தி நேரு அரசு கலைத்தது அதிலிருந்தே மக்களால் சட்டப்பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை கலைக்க இந்த பிரிவானது ஒரு அரசியல் கருவியாக பல்வேறு தருணங்களில் பயன்படுத்தப்பட்டது இவ்வாறு இந்த பிரிவை தவறாக பயன்படுத்தாத எந்தவொரு மத்திய அரசும் இல்லை என்றே கூறிவிடலாம் இத்தகைய சூழ்நிலையை முன்கூட்டியே ஊகித்த வகையில்தான் மத்திய அரசின் பொறுப்பில் இருக்கும் கட்சியிலிருந்து வேறுபட்ட ஒரு கட்சி மாநிலத்தில் ஆட்சி நடத்தவும் கூடும் அப்போது ஆளுநரின் நிலைப்பாடு இவ்வகையில் இருக்கும் என்ற கேள்வியை ஆயிரத்தி மே முப்பத்தி அன்று பிஸ்வநாத் தாஸ் அரசியல் நிர்ணய சபையில் எழுப்பினார் எனினும் அவ்வப்போது இந்த விஷயத்தில் தலையிடுவதன் மூலம் இந்த கூட்டாட்சி அமைப்பை பாதுகாப்பதை நீதித்துறை உறுதிப்படுத்தியதோடு அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருந்த கடமைகளை செயல்படுத்த ஆளுநர்கள் தவறியுள்ளனர் என்றும் அது கண்டனம் தெரிவித்து வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டில் எஸ் ஆர் பொம்மை எதிர்மத்திய அரசு என்ற வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் ஒன்பது நீதிபதிகள் அடங்கிய அமர்வு மாநில அரசுகளை விருப்பம் போல் கலைப்பதற்கான மத்திய அரசின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தியது மேலும் ஒரு மாநில அரசின் வலிமையை சோதிக்கும் இடமாக அந்த மாநில சட்டமன்றம் மட்டுமே இருக்க முடியும் என்றும் ஆளுநர் அல்லது குடியரசுத் தலைவரின் தனிப்பட்ட கருத்தாக அது இருக்க முடியாது என்றும் குறிப்பிட்டது மேலும் அரசியல் சட்ட ரீதியான அமைப்புகள் சீர்குலையுமானால் மட்டுமே முன்னூற்றி பிரிவின் கீழ் அவசர கால நிலையை முடியும் என்று அது அறிவித்ததோடு இத்தகைய அமலாக்கமும் கூட நீதித்துறையின் பரிசீலனைக்கு உட்பட்டதுதான் என்பதையும் இந்த தீர்ப்பு தெள்ள கூறியது மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் இயல்பாக இருக்க முதலாவது நிர்வாக சீர்திருத்த கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இராஜமன்னார் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சட்ட செயல்பாடுகளை பரிசீலிப்பதற்கான தேசிய கமிஷன் இரண்டாயிரம் பூன்சி கமிஷன் இரண்டாயிரத்தி போன்ற பல குழுக்கள் ஆய்வுகளை மேற்கொண்டு அறிக்கைகளை வழங்கியிருந்தன ராஜமன்னார் குழு தவறான நடத்தை அல்லது செயல்திறன் இன்மை ஆகியவை உச்சநீதிமன்றத்தின் விசாரணையின் மூலம் நிரூபிக்கப்பட்ட பின்பே ஆளுநர் நீக்கப்பட வேண்டும் என்று கூறியதோடு அரசியலமைப்பு சட்டத்தின் இருநூற்றி பிரிவு விதித்துள்ளபடி மாநிலங்களுக்கு இடையேயான கவுன்சில் ஒன்றை உடனடியாக அமைக்க வேண்டும் என்றும் கருத்து தெரிவித்திருந்தது எனினும் மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆய்வு செய்ய நியமிக்கப்பட்ட கமிஷன்களிலேயே மிக விரிவான இருபத்தி அத்தியாயங்கள் நிரம்பிய அறிக்கையை வழங்கியது சர்க்காரிய கமிஷன் மட்டுமே இந்த பரிந்துரைகள் அனைத்தும் காய்ச்சல் பறக்கவிடப்பட்டதை சமீபத்தில் கர்நாடகா கோவா உத்தரகாண்ட் ஆகிய மாநிலங்களில் ஆளுநரை பயன்படுத்தி கொண்டு பாஜக ஆட்சி அமைக்க முற்பட்டதை நாம் அனைவருமே கண்டோம் சர்க்காரிய கமிஷனுக்கு பிறகு நியமிக்கப்பட்ட ஆளுநர்கள் பெரும்பாலும் மத்தியில் ஆளும் கட்சியின் அரசியலில் தீவிரமாக ஈடுபடுவோராகவே இருப்பதையும் நம்மால் காண முடிகிறது அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள் பிரிவினைவாதம் பொருளாதார ரீதியான போட்டி ஆகிய போக்குகளின் விளைவாக நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்பு ஆளாகியுள்ள இன்றைய சூழலில் செயல்திறன் மிக்க கூட்டாட்சி அமைப்பு என்பது இன்றி ஒன்றாக உள்ளது பல்வேறு வகையான அரசியல் கட்சிகள் பிளவுபட்டு கொண்டே போகும் மக்களின் வாக்குகள் ஆகியவற்றின் விளைவாக மத்திய அரசின் பொறுப்பினை ஈர்க்கும் எந்தவொரு அரசும் மாநிலங்களை விரோதித்துக் கொண்டு செயல்பட்டு தங்களை எவராலும் தோற்கடிக்க முடியாது என்று வீராப்பு பேசிவிட முடியாது தேசிய ஒற்றுமை அரசியல் ரீதியான நிலைத்தன்மை ஆகியவற்றை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக மத்திய அரசுக்கு சாதகமான பல அம்சங்களை அரசியல் அமைப்பு சட்டம் வழங்கியுள்ளது மாநிலங்களுக்கு ஓரளவிற்காவது வழங்கப்பட்டுள்ள சுய ஆட்சியை பறித்து வகையில் மத்திய அரசு இதை பயன்படுத்திக் கொள்ளல் அதிகாரங்களை தன் கையிலேயே அது குவித்துக் கொள்வது என்பது மத்திய அரசு மாநிலங்கள் ஆகிய இரண்டு அமைப்புகளுக்குமே ஊறு விளைவிப்பதாகும் இத்தகைய போக்கு மத்திய அரசுக்கு இரத்த ஏற்படுத்தும் என்பதோடு ஒரு பக்கத்தில் நோயை உருவாக்கி இறுதியில் செயலற்ற நிலைக்கும் இட்டு செல்லக்கூடும் என்று சர்க்காரிய கமிஷன் எச்சரிக்கை செய்திருந்ததை இங்கு குறிப்பிடுவது பொருத்தமானதாக இருக்கும் இத்தகைய மத்திய மாநில உறவுகளுக்கு பாலமாக இருக்க வேண்டிய பொறுப்பில் உள்ள ஆளுநர் பதவியை அரசியல் தன்மையற்றதாக மாற்ற வேண்டியதன் அவசர அவசியத்தை பற்றி சுட்டிக்காட்ட வேண்டுமெனில் ரோம் நாட்டு கேலிக்கலைஞரின் காவலாளிகளை காவல் காப்பது யார் உதாரணமாக கூறலாம் இன்றைய நிலைமைகளுக்கு ஏற்ப இதை ஆளுநரை யார் ஆளுமை செய்யப் போகிறார்கள் என்பதாகவும் நாம் மாற்றி அமைத்து கொள்ளலாம் வேலையே பயிரை மேய்வது என்ற தமிழ் பழமொழி இங்கு மேலும் பொருத்தமானதாகவே இருக்கும்